ஒன்பது அபுரா அறிவிக்கின்றார்கள் நெருங்கிய அத்தியாயம் இருநூற்றி பதினான்காவது வசனம் இறங்கிய போது நபிசல்லாஹில் வசல்லம் அவர்கள் குறைசி மக்களை அழைத்தார்கள் குறைசிகள் ஒன்று கூடினார்கள் அப்போது நபி சொல்லாஹில் வசல்லம் அவர்கள் பனு அப்து கூட்டத்தார்களே கட்டத்தார்களே உங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்து கூட்டத்தார்களே நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஹாஷிம் கூட்டத்தார்களே நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்துல் முத்தலீப் கூட்டத்தார்களே நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பொறுப்பேற்கும் உங்களிடம் எனக்கு ரத்த பந்தம் உள்ளது அந்த உறவை சேர்த்துக் கொள்ளுதல் எனும் தண்ணீரால் அதை நினைத்துக் கொள்வேன் என்று தலைவர்கள் பொதுமக்கள் என அனைவரிடமும் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு